வணக்கம் ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா பதில்கள் ஒன்று வழி விருது ஹிந்தி பாடகர் லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு இங்கிலாந்தில் உள்ள பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியாவை சார்ந்த இந்துஜா சகோதரர்கள் இரண்டாவது இடத்தில் உள்ளனர் மூன்று பாகிஸ்தான் நாட்டின் முதல் நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள பார்வை மாற்றுத்திறனாளியின் பெயர் யூசுப் சலீம் என்பவர் ஆவார் நான்கு அரசி உதவியுடன் தன்னை தானே கருணைக்குறை செய்து கொண்ட டேவிட் என்பவர் இங்கிலாந்தில் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக செவிலியர் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு பெண் பெயரில் சொத்து வாங்கினால் முத்திரை கட்டிடத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என எந்த மாநிலம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மூன்று அன்னையர் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது நான்கு அயர்லாந்து அணி தனது முதல் டெஸ்ட் போட்டியை யாருடன் விளையாடியது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி